ஸ்ரீதிணாந்திரை பாத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மது வித்தை ஓபாய் சர்வஸ்வே அவத்தரவரி மக்கே நம பவித்தம் சரி பவித்தம் ஜீவன்தஸ்வியை தை கோ நமோ நம நமஸ்யா விவேகூரஸ்வாயேத்தபாரிணே னந்தனந்த பிரஸ்வம் நஜபாவயிரமீம் பீச்சிந்தம் நரந்த சத்வி ஆய பாத்தைஸ் மேவாச்ச பிதா த்தமேவ்வமேவச்ச சகாத்வமேவ்மேவ வித்யா திரவிணம் ஸ்வமேவ்வமேவருவம் மமதேவதேவ கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கமுதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்தபூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தொடக்கை வெல்வாம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலபுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் ஓய்யன்பர்களே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவினுடைய அருளாலும் கடந்த ஏழு நாட்களாக அரத்தான் வருவதே இன்பம் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய மனதிற்கு பயனுள்ள நல்ல கருத்துக்களை நாம் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் கருதுகிறேன் செவிக்கும் சிந்தைக்கும் வாக்குக்கும் இனிமை பயக்கக்கூடிய திருக்குறளை முக்கியமாக அரண் வலியுறுத்தல் பகுதியை வைத்து கொண்டு அறம் என்றால் என்ன அறத்தின் தன்மை யாது அறத்தின் பயன் என்ன இது போன்ற கருத்துக்களை நாம் நன்றாகவே சிந்தித்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் மனிதப்பிறவியினுடைய மேன்மை பகுத்தறிவினுடைய சிறப்பு நூல்களுடைய அருமை பெருமைகள் வாழ்க்கையின் குறிக்கோள் அதனை அடைவதற்கான நெறிமுறைகள் இவற்றையெல்லாம் சிந்தித்து வாழ்க்கையின் குறிக்கோள் மன அமைதி பேரின்பம் பெறுவதுதான் அதற்கு அஸ்திவாரம் சொல்லப்போனால் அறமில்லாமல் உலக வாழ்க்கையில் எதுவும் சீராக இருக்க முடியாது மனித சமுதாயத்திற்கே உரியது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 அழுக்காறு அவாபகுகுழி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிட வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்ற குரலுக்கெல்லாம் இயன்றவரை நாம் பொருளை ஆராய்ந்திருக்கிறோம் எத்தகைய நபில் தோறும் நூல் நயம் போலும் ஒவ்வொரு குரலும் எத்தனையோ கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அறந்தான் இன்பத்தை தரக்கூடியது இன்பம் அறத்தால் வருவதே அறத்தால் வருவதே இன்பம் இப்படி எப்படி பார்த்தாலும் சுவைக்கின்றது இந்த சொல் வரிகள் ஆகவே அறத்தை பற்றி நாம் தன்னுடைய தன்மைகளை மீண்டும் சற்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திர நெறிகளுக்கு உட்பட்ட திட்டமிட்ட சீரான வாழ்க்கை முறையே அறம் பிறர் நமக்கு செய்யக்கூடாது என்று எவைகளையெல்லாம் கருதுகிறோமோ அவற்றையெல்லாம் நாம் பிறருக்கு செய்யாமல் இருப்பதே அறம் அறம் மன வலிமையை கூட்டக்கூடிய ஆற்றல் படைத்தது மன தருவது அறந்தான் அறம் மனதை வசப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தது அறம் மனதிற்கு அமைதியை தரும் ஆற்றல் படைத்தது படபடப்பில்லாத ஆனந்தத்தை தரக்கூடிய ஆற்றல் அறத்திற்குத்தான் உண்டு நம்முடைய சடங்குகள் அறம் என்று அழைக்கப்படும் நம்முடைய கடமைகள் அறம் என்று அழைக்கப்படும் நம்முடைய பாவனைகள் உயர்ந்த பாவனைகள் அறம் என்று அழைக்கப்படும் நற்பண்புகள் அறம் என்று அழைக்கப்படும் இப்படியெல்லாம் பல கருத்துக்களை பார்த்திருக்கிறோம் பிறகு நேற்று பார்த்தோம் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய வாழ்க்கை கடமைகளை நித்திய கர்மம் என்று மற்றொரு கோணத்தில் அதை ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் நித்திய கர்மம் நைவித்திக கர்மம் காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மம் என்று சொன்னேன் நித்தியம் என்றால் கட்டாயம் நாள்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இப்படியெல்லாம் செய்யப்படுவது நைமித்திக கர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய திருமணம் குழந்தை பிறப்பு இன்னும் காது இதுபோன்ற தலைமுடி எடுத்தல் இதுபோன்ற சடங்குகளையெல்லாம் நாம் நைமித்திக கர்மம் என்று அழைக்கிறோம் நாம் ஏதேனும் பயனை விரும்பி செய்யக்கூடிய கடமைகளை தேவைப்பட்டால் செய்ய வேண்டிய விருப்பமுடைய விரும்பி செய்யக்கூடிய கர்மங்களை காமிய கர்மம் என்று அழைக்கிறோம் ஏதேனும் தவறுகள் புரிந்திருந்தால் அந்த தவறுகளுக்கு கழுவாயாக செய்யப்படும் கடமை கர்மங்களையெல்லாம் வழிபாட்டு முறைகளை எல்லாம் பிராயசித்த கர்மம் என்று அழைக்கிறோம் செய்யவே கூடாத கர்மங்களை நிஷித்த கர்மம் என்றும் பிரதிஷித்த கர்மம் என்றும் அழைக்கிறோம் இதை பற்றி அதிர்ஷ்டம் திருஷ்டம் என்ற ஒரு கருத்தை நேற்று சொல்லி இருக்கிறேன் நமக்கு அதிர்ஷ்டத்திலே மிகுந்த நம்பிக்கை உண்டு அது உண்மையான விஷயம் ஏனென்றால் அறத்தான் வருவதே இன்பம் என்று சொல்லும் பொழுதும் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லும் பொழுதும் அறம் உடனே இன்பத்தை தந்துவிடாது அறிவுபூர்வமாக அறத்தை பின்பற்றுவதற்கு அற வாழ்க்கையே இன்பம் அறத்தினால் வருவது இன்பம் அல்ல அறம் செய்த பிறகு காலம் கழித்து வருகின்ற இன்பம் வேறு அது அதிர்ஷ்டத்தின் பயன் அறத்திலேயே ஒரு நாட்டம் ஈடுபாடு அறிவுபூர்வமாக இருப்பது என்பதுதான் உயர்ந்தது அறத்தை பற்றிய அறிவோடு கடைபிடிக்கும் பொழுது அதை கடைபிடிக்கும் இன்பமாக இருக்கிறது அதில் யாதொரு சிரமமும் நாம் சில பேர்லாம் பூஜை பண்ணி பலனுக்காக பூஜை பண்ணுவார்கள் போது அவளுக்கு கஷ்டமா இருக்கும் இப்படி எல்லாம் சிரமப்பட்டு பண்ண வேண்டி இருக்கிறதே இந்த பலனுக்காக இப்படி பண்ண வேண்டி இருக்கிறதே என்று அழுத்துக்கொள்ளக்கூட தோன்றும் ஆனால் அறிவு பூர்வமாக செய்கின்றவன் பலன் என்ன கொடுத்தாலும் சரி பரவாயில்லை ஆனால் நான் செய்வதே எனக்கு நன்றாக இருக்கிறது பலனை விரும்பி செய்தாலும் சரி பலனை விரும்பாமல் செய்தாலும் சரி இந்த அற பின்பற்றுவதே எனக்கு நன்றாகத்தான் இருக்கிறது அது அறிவுபூர்வமாக இப்போ நம்ம இதெல்லாம் படித்து ஒரு பலமுறை படித்து இதை பற்றியே ஆழமாக சிந்தித்தோமே ஆனால் ஒவ்வொரு கணமும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக உணர முடியும் அதில் சந்தேகமே கிடையாது இதெல்லாம் பள்ளியிலேயே குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்வது இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவார்கள் நம்முடைய கால அந்த காலத்தில் அப்படி இருந்தது இப்போ ஃபார்மல் எஜுகேஷன் அதாவது ஒரு திட்டமிட்ட பாட முறைகள்லாம் இப்போ அந்த காலத்தில் விளையாட்டா குழந்தைங்க விளையாடிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு எதாவது சொல்லிக் கொடுத்துட்டே இருப்போம் அது பாட்டு விளையாடிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டே விளையாட அப்படின்னு சொல்லுவோம் அழகாக நல்ல நல்ல பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்துருவோம் ஓதாமல் ஒரு நாடும் இருக்க வேண்டாம் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அது ஏதாவது பந்து விளையாடிக்கிட்டே இருக்கும் விளையாடிட்டு இருக்கிற போதே சொல்லி கொடுத்துடலாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் அர்த்தம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே பாட்டா சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம் ஆனா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெருசானோன்னு அந்த பாட்டு அந்த குழந்தைக்கு மனசுல இருக்கும் அது ரெக்கார்டாயிருக்கும் அதுக்கப்புறம் மேலும் மேலும் அதுக்கு கற்க வைக்கிறது ரொம்ப சுலபம் நம்முடைய ட்ரெடிஷன் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய ஹெரிட்டேஜ் எல்லாம் சொல்றோமே அதெல்லாம் பாரம்பரியம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா மலாவே நிறைய சொல்லிக் கொடுக்கறது அதுக்குன்னு உக்காத்தி வச்சு சிஸ்டமாக கூட பண்றது இல்லை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற காலத்திலிருந்தே நம்ம படிக்கிறோம் பிரஹ்லாதன்லாம் அந்த லீலாவதியுடைய கர்ப்பத்தில் இருக்கிற காலத்திலேயே நாரதனுடைய உபதேசத்தினால சத் சங்கத்தினால பிரஹ்லாதனுக்கு அவளை உயர்ந்த பகவான் கடவுள் பேர்ல ஆழ்ந்த அன்பு ஏற்பட்டதை படிக்கிறோம் இப்படிலாம் நிறைய புராண கதைகள் எல்லாம் நம்மிடத்துல இருக்கிறது ஆகவே அறம் அறிவு பூர்வமாக பின்பற்றப்பட வேண்டியது என்ன இந்த அதிருஷ்டம்ங்கிறதுல நமக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கு அதனால்தான் கோவில் நிறைய கட்டுறாங்க நிறைய ஹோமங்கள்லாம் பண்றாங்க அது நல்லத்துக்காக பண்றாங்களோ எப்படி பண்றாங்களோ ஆனாலும் எல்லாருக்கும் அந்த அதிருஷ்ட சக்தியில நம்பிக்கை இருக்கு இந்த வரமுளகாவத்தல் ஹோமம்னு ஒன்று நடக்குது மெட்ராஸ்ல அது ராத்திரி அமாவாசைனுக்கு பதினொன்னிக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பண்ணுறாங்க ஜனங்களுக்கு கூட்டம் கூட்டமா போறாங்க ஏதோ ஒரு சக்தியில நம்பிக்கை அவங்களுக்கு வந்து இந்த அறத்தான் வருவதே இந்து அவங்க பரவாயில்ல எப்படியோ எத்தின்னா பித்தன் தனியும் என்னோ பண்ணி கொண்டு அதனால சில பேர் என்ன நினைக்கிறாங்க அறிவு பூர்வமா சிந்திக்கிறவங்கெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படித்தான் இருக்கும் சொசைட்டின்னா எல்லா தரமும் இருந்துட்டுதான் இருக்கும் இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னமானா அதுக்கு உண்மையிலே முயற்சி எடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டா மக்கள் மாத்திரம் இல்லை மக்களும் அரசாங்கமும் இணைந்துதான் சீரான வழியிலெல்லாம் போக முடியும் முற்றிலும் மக்களையே சொல்ல முடியாது முற்றிலும் அரசாங்கத்தையே சொல்ல முடியாது அரசாங்கமும் மக்களும் இணைந்துதான் சிறந்த சீரிய வாழ்க்கை முறையை கொண்டு வர முடியும் இடையில சொன்னேன் இது அதிருஷ்ட சக்தி இப்ப நம்ம பேசுறோம் போது ஒரு பேசுற போது நீங்கள் காதில் கேட்குறீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் திருஷ்டம் ஆனால் எனக்கு ஒரு எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு மக்கள் நன்மை அடையணும் நம்முடைய பெரியவங்க சொல்ல சொன்ன நன் வா நல்ல வாழ் விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கு அந்த மோட்டிவ் கண்ணுக்கு தெரியாது நீங்களும் அந்த மோட்டிவ் தான் வரீங்க இதெல்லாம் கேட்டு நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு தான் வரீங்க அந்த மோட்டிவ் கண்ணுக்கு தெரியாது இதுக்கெல்லாம் மேலே நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாமல் ஒரு மாபெரும் சக்தி இருக்கு ஒழுக்கத்துக்கும் உள்ள கனெக்ஷனை எப்படி புரிய வைப்பீங்க நம்முடைய சாஸ்திரம் எல்லாம் சொல்வது மக்கள் ஒழுங்காக இருந்தால் மழை பெரியும் அப்படி சொல்லுகிறது மக்களுடைய வாழ்க்கை ஒழுக்கத்துக்கும் மழைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகிறது ஆனால் இதை வந்து எத்தனை பேரால ஜீரணிக்க முடியும் ஒழுக்கத்துக்கும் அதுக்குள்ள கனெக்ஷன் என்ன சுவாமின்னா அதுக்கு பேருதாப்பா அதிருஷ்டம் இப்ப நான் வந்து கடவுளுடைய திருநாமத்தை ஜபம் பண்ணின பிறகு அதுக்குனால எனக்கு ஒரு இது கிடைக்கும்னு சொன்னா எனக்கு மன அமைதி கிடைக்கும்னா மன அமைதிக்கும் திருநாமத்தை ஓதுவதுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா அதுதான் அதிருஷ்டம் சொல்லுங்க இந்த ஹோமங்களை எல்லாம் பண்றோம் பூஜை எல்லாம் பண்றோம் இந்த பூஜை பண்ணினா அது கிடைக்கும்னு சொல்றீங்களே இந்த பூஜை கண்ணுக்கு தெரியுது அந்த பலனும் கண்ணுக்கு தெரியுது அந்த பூஜைக்கும் அந்த பலனுக்கு உள்ள கனெக்ஷனை லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நோ லாஜிக் லாஜிக் கிடையாது அதுதான் அதிருஷ்டம் கர்ம திருஷ்டம் கர்ம பலம் திருஷ்டம் கர்மத்துக்கும் கர்ம பலத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் அதிருஷ்டம் புரியுதா கர்ம திருஷ்டம் கர்ம பலம் திருஷ்டம் வினையும் கண்ணுக்கு தெரிவது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுவது வினையின் பயனும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டுவது வினைக்கும் வினையின் பயனுக்கும் உள்ள தொடர்பு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது அப்ப இந்த உங்களுக்கு புரியும் அதிருஷ்டம் அதிருஷ்டங்கிறது ஒரு அக்னையே சுவாகா இந்திராய சுவாகா சோமாய சுவாகனா என்னப்பா நெய்யெல்லாம் போயிட்டே இருக்குது நெருப்புல விட்டுருக்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு அப்படி தெரிகிறதுப்பா ஆனால் இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது அந்த ரிசல்ட்டுக்கும் இதுக்கு என்னையா இது சார் முட்டாள்தனமாக இருக்குது நமக்கு தோணும் நம்முடைய சிற்றறிவுக்கு இது வந்து முட்டாள்தனமானதுன்னு தோணும் ஆனால் பெரியவங்கள்லாம் முட்டாள் கிடையாது இல்லாட்டி நான் சொன்னேன்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் போகணும் ஃபிஷ் வாட்சிங் அப்புறம் வந்து என்னது அந்த மணலை இப்படி இப்படி பார்க்கறதுன்னு சொன்னேன்ல ரிலாக்ஸ் இப்பெல்லாம் அந்த பெரியவங்க அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க மத்திய கொஞ்சம் வேலையெல்லாம் மத்தியானம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கைகால் முகம் கழுவி கடவுளை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு பிரார்த்தனை பண்ணு அதுக்கப்புறம் போய் வேலையை பாருங்க இப்போ அப்படிலாம் சொன்னால் அது மதம் நுழைஞ்சிடுதுங்க அதுக்கு நாள் என்ன அப்படியே சேர்ல கொஞ்சம் நேரம் சாஞ்சுங்க பிரீத் பண்ணுங்க மூச்சை விடுங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மைண்டை அப்படி உழுக்குங்க ரிலாக்ஸ் பண்ணுன்னா ஏன் கடவுள் பேர் சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுங்க சுவாமி இந்த கடவுள் பேரை சொல்லி தான் விவகாரமே நிறைய விவகாரம் இருக்கு ஒன்று அரசியல் தலைவர் பேரை சொல்லி விவகாரம் இல்லாட்டி கடவுள் பேரால விவகாரம் இது ரெண்டும் தவிர்க்க முடியுது ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது அவருடைய உயிரோடு இருக்க மாட்டார் கண்டிப்பாக அந்த தலைவர் முன்னாடி இருந்தவர் என்ன சொல்லி அதனால விவகாரம் பண்ணி இருக்க வேண்டியோ இந்த இந்த கோணத்திலையும் சரி அந்த கோணத்திலையும் சரி எல்லாம் ஜாகிரதையா பண்ண வேண்டியிருக்கு மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியிருக்கு ஆன்மீகத்திலும் ஆழ்ந்த விழிப்புணர்வு வேண்டும் அரசியலிலும் ஆழ்ந்த விழிப்புணர்வு வேண்டும் எல்லாத்திலுமே விழிப்புணர்வு மிக முக்கியம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் எண்ணி துணிக கருமம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ ஆகையினால நீங்க வந்து இந்த திருஷ்டம் அதிருஷ்டம் விஷயத்துல அப்ப திருஷ்டம் அதிர்ஷ்டம் நேற்றைக்கு விளக்கியதை மேலும் சற்று விளக்க வேண்டும் என்று இன்று தோன்றியது அந்த அடிப்படையிலே உங்களிடத்திலே இந்த திருஷ்டம் அதிர்ஷ்டம் என்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது மிகவும் ஆழமாக நிறைய சொல்ல முடியும் இருப்பினும் இந்த அளவிலே இதை சொல்லி இருக்கிறேன் மற்றொரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக நான் இடையே பேசி இருக்கிறேன் அதற்கு பெயர் பஞ்ச மகா யஜ்யம் ஐம்பெரும் வேள்வி நம்முடைய தலையாய அறமாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மாற்றங்களோடு திருக்குறளில வேதங்களில் சொல்லப்பட்டு இருப்பதற்கும் திருக்குறளிலே சொல்லப்பட்டு இருப்பதற்கும் ஒரு சில மாற்றங்கள் உண்டு இல்லறவியலிலே இல்ல இல்வாழ்க்கை அதிகாரத்திலே திருவள்ளுவர் கூறுகிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்குத்தாறு ஓம்பல் தலை தென்புலத்தார் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் அப்பா அம்மா பித்ருக்கள் தெய்வம் என்றால் கடவுள் விருந்து என்றால் விருந்தினர்கள் ஒக்கல் என்றால் சுற்றத்தினர்கள் தான் என்றால் தன்னையும் சேர்த்து ஒரு மனிதன் இல்வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதன் யாருக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கு பித்திருக்களை பூஜை பண்றது முன்னோர்களை போற்றி வழிபடுவது அடுத்தபடியாக கடவுளை வழிபடுவது விருந்தினரை போற்றுவது இதெல்லாம் விருந்தினரை போற்றுவது சுற்றத்தினரை பாதுகாப்பது தன்னையும் காப்பாற்றிக் கொள்வது என்று இல்வாழ்க்கை வாழ்கின்றவனுக்கு ஐந்து பொறுப்புகள் இருக்கின்றன ஐந்து பொறுப்புகள் இருக்கின்றன அதை செய்தே ஆக வேண்டும் வேதத்தில் வேற விதமாக சொல்லப்பட்டிருக்கு அடங்கித்தான் இருக்கிறது அதை விளக்கி கூறிவிட முடியும் இந்த கேள்விகளை எல்லாம் பார்த்தா இந்த மொழியிலிருந்து நமக்கு என்னைக்கு தான் விடுபட போறோமோ தெரியல நமக்கு வேண்டியது மன அமைதி மன அமைதிக்கு தேவையானது அறிவு அறிவு கொடுப்பது எந்த மொழியிலிருந்தும் கருத்துக்கள் கிடைக்கலாம் அது தமிழ் மொழியாக இருக்கலாம் அது வட மொழியாக இருக்கலாம் அது தெலுங்கு மொழியாக இருக்கலாம் அது ஆங்கில மொழியாக இருக்கலாம் எந்த மொழி சரி நமக்கு தேவை மனதிற்கு அமைதியை தரும் அறிவு அதனால நிறைய பேர் வந்து கீதை ஒரு பெரியவர் கேட்டிருக்கிறார் அதெல்லாம் அப்படி இடையிலே சொல்லிவிட ஒரு பெரியவர் கேட்டிருக்கிறார் பகவத்கீதையையும் பகவத்கீதை வந்து மகாபாரதில் இடைச்சர்கள்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி திருக்குறளில் இருக்கிற சில கருத்துக்களும் குரல் குரலில் இருக்கிற கருத்துக்களும் கீதையில் புகுந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் சரி இருக்கட்டுமே இருக்கட்டுமே அதுக்கு என்ன ஆதாரம் எனக்கும் தெரியாது நான் அதுக்கு முயற்சி பண்ண போறதும் இல்லை ராமகிருஷ்ண பிரமேசர் அழகான உதாரணம் சொல்கிறார் ஒருத்தன் போனானா ஒரு பெரிய தோட்டத்துக்கு போனானா ஒரு ப பெரிய மாம்தோப்புன்னு வச்சுங்களேன் அந்த மாம்தோப்புக்கு போனானா மாம்தோப்புக்கு போனவங்கள நிறைய பேர் என்ன பண்ணானா ஒருத்தன் வந்து மரம் எத்தனை இருக்குன்னு எண்ணின்னா ஒருத்தன் மரத்தில் எத்தனை கிடை இருக்குன்னு என்ன ஒருத்தன் இலைய விளவு இருக்குன்னு என்ன எத்தனை பழம் இருக்குன்னு எண்ணின்னா ஒரே ஒரு ஆள் மாத்திரம் என்ன பண்ணானான்னா அந்த தோட்டக்கார்ட்ட போய் ஐயா ஒரு அஞ்சு பழம் கூடன்னு சொல்லி வாங்கி அழகாக நறுக்கி சாப்பிட்டுருந்தாங்க யார் புத்திசாலின்னு தெரியல அது மாதிரி எப்படி இது என்னவோ தெரியல நான் பார்த்ததுல ஒரு சில பேர் தான் எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் தமிழ்ல வெறி இருக்கா தமிழ்ல பற்று இருக்கா தமிழ்ல அன்பு இருக்கான்னு தெரியல மூணா பிரிக்கிறோம் தமிழ் வெறி தமிழ் வெறி வேண்டாம் என்னதுக்கு அந்த தமிழ் வெறியின் வார்த்தையை மொழி வெறி மொழி பற்று மொழி மீது அன்பு மொழி மீது அன்புடையவன் எல்லா மொழிகளையும் நேசிப்பான் நம் மொழி மீது அன்புள்ளவன் எல்லா மொழிகளையும் நேசிப்பான் எந்த மொழியிலும் இருக்கக்கூடிய கருத்துக்களை போற்றி வரவேற்பு ஆங்கிலத்தை கூட ஏற்றுக்கிற மனப்பான்மை உயர்ந்த எல்லாராலையும் பெரியவங்களால போற்றப்படுகிற வடமொழி பேர்ல ஒரு எரி எரிச்சல் ஒரு கோபம் அதுக்கு காரணம் வடமொழி பேர்ல இல்ல அந்த வடமொழி எந்த ஒரு இனத்துக்கு உரியதாக அறியாமையால் தவறாக கருதப்படுகிறதோ அதனால் எத்தனையோ பெரியவங்கள்லாம் நீங்க சேக்கிழார் என்ன நினைக்கிறீங்க சேக்கிழார் கம்பர் இவங்க எல்லாம் வந்து தாய்மான சுவாமிகள் அருணகிரிநாதர் இவங்களும் தமிழர்கள் தான் மானமுள்ள தமிழர்கள் தமிழர்கள் தான் மரத்தமிழர்கள் தான் வீரத்தமிழர்கள் தான் வித்தியாசம் இல்லை அதாவது ஒரு ஜாகிரதையார்கள் இந்த மொழிங்கிற விஷயத்துல நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுக்காக நம்முடைய நம்ம இந்த தேசம் இந்த நாட்டில் பிறந்திருக்கோம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியாவது போன்று இனிதாவது எங்கும் காணும் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் எங்கள் அம்மா உயர்ந்தவன் சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு ஆனால் இன்னொரு அம்மாவை தாழ்ந்தவன் சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஒரு தவறான ஒரு கருத்து பரவிக்கொண்டே இருக்கு அது ஒரு வைரஸ்ன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அது ஒன்றும் ரொம்ப பரவாது கொஞ்சம் அறிவுபூர்வமா பொறுமையா பெருந்தன்மையோட சிந்திக்கின்றவர்கள் இந்த வலைகளிலே விழுந்துவிட மாட்டார்கள் விழமாட்டார்கள் தமிழ் உயர்ந்தது தமிழ் வாழ வேண்டும் தமிழ் இலக்கியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் தூய தமிழில் நாம் பேச வேண்டும் தூய தமிழில் நாம் சிந்திக்க வேண்டும் அதில் எனக்கு இரண்டாவது கருத்துக்கள் இடமே கிடையாது ஆனால் அதே சமயம் பிற மொழிகளை எக்காரணத்தை கொண்டும் வெறுக்க கூடாது வெறுக்க கூடாது ஏனென்றால் உலகம் பெரியது உலகம் மிகப்பெரியது மக்கள் எத்தனையோ கலாச்சாரங்கள் எத்தனையோ வாழ்க்கை முறைகள் நெறிமுறைகள் ஆக மனிதனுக்கு எல்லாம் தேவலும் தமிழுக்கு விரோதி கிடையாது தமிழுக்கு இது கிடையாது உலகமெங்கும் போய் நான் வந்து ஆங்கிலத்தில் கூட பேசுறது இல்லை எல்லா நாட்டிலையும் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன் ஆஸ்திரேலியா போனாலும் சரி லண்டன் போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தமிழ்ல தான் பேசிட்டு ஒரு அன்பர் கூட என்னை வந்து பார்த்தவர் சொன்னார் நீங்க இந்த நாட்டில் தமிழ்ல பேசுங்க சாமி வெளிநாட்டில் போய் ஆங்கிலத்திலையும் பேசுங்க ஆர்வம் உள்ள ஒரு அன்பர் சொன்னார் சரி அவருடைய கருத்தை சிந்திக்க சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் அது இருக்கட்டும் எதற்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா இந்த வள்ளுவர் சொல்றதுங்கிறதுக்காக விருந்து சம்ஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது இதுல கொஞ்சம் மாறு தென் புலத்தார் சம்ஸ்கிருதில் சொல்லி இருக்கு வடமொழியில இருக்கு வேதங்களில் சொல்லப்பட்டு விருந்து தென் புலத்தார் தெய்வம் சொல்லி இருக்கு விருந்தும் சொல்லி இருக்கு சுற்றமும் அதான் ஒக்கல் தலை அது வேற ரெண்ட சேத்துருக்கு ஆகவே இந்த ரெண்டும் இந்த இன்னும் ரெண்டு சொல்றதனுடைய இதிலேயே அடங்கிவிடும் அது சற்று நுண்மையாக நுண்மான் நுழை புலம் உள்ளவர்கள் அதை நன்கு நுண்மையாக ஆராய்ந்து உணர்வார்களாக எனக்கு அவ கால காலம் மிக குறைவு இந்த ந்து யஜங்களை பற்றி ஐம்பெரும் வேள்விகளை பற்றி சொல்லுகிறேன் இதுவும் அறம் ஏற்கனவே சொன்ன கருத்துக்களுக்குள்ளே இதுவும் விரவியிருக்கிறது என்றாலும் இவற்றை பிரித்து சொல்லுகிறோம் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல ஒன்று என்னது தர்மத்தை பற்றி பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் அதுல வந்து சடங்குகள் கடமைகள் பாவனைகள் பண்புகள் அப்படின்னு சொன்னோம் நித்தியம் நைமித்திகம் காமியம் பிராயஷ்டித்தம் இதெல்லாம் சொன்னோம் அதே மாதிரி அறமாகும் அறமாகும் இதுவும் தர்மமாகும் சொல்ல போனா இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு பஞ்சசூனா கிரகஸ்தோ விதீய இதுக்கு பேரு பஞ்ச மகா யஜம் பேர் என்ன இந்த ஐம்பேரும் வேள்வி என்றால் முதல்ல இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய கடவுளை போற்றி வணங்குறது நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் அம்மா அப்பாவா இருக்கார் அவர் சாதாரணமாக இது எப்படி எப்படி சொல்லுவோம் அந்த ஒரு ஆர்டர் நம்ம கொஞ்சம் சொல்றேன் தாய் தந்தையர்களை முதல்ல வணங்குறதுங்கிறது உயிரோடு இருக்கிற போது அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நம்ம செய்யணும் இன்றைக்கு அது ரொம்ப மறக்கப்பட்டு வருகிறது தன்னுடைய இன்பமே பெருசுன்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் என் சந்தோஷத்துக்கு அம்மா அப்பா இடைஞ்சல்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னுடைய பிரைவசி என்னுடைய சுதந்திரம் எதுக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு இடைஞ்சல் அப்படின்னு நினைக்கிற சமுதாயத்தில் இப்போ வாழ ஆரம்பிச்சுட்ருக்கோம் அது பெரிய தவறு நம்ம வாழ்க்கையே தியாகம் அம்மா அப்பா நமக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க நாமளும் நம்முடைய சுகம் பிரைவசி நம்முடைய சுதந்திரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணத்தான் வாணும் இருக்கிற இன்பம் சுதந்திரமாக இருக்கிற போது கிடையாது கட்டுப்பாட்டு கட்டுப்பாடு உள்ள சுதந்திரத்துக்கு ஈடு என கிடையாது கட்டுப்பாட்டுக்குள்ள சுதந்திரமா இருக்கணும் இப்ப கல்யாணி ராகம் பாடுறோம் காம்போதி ராகம் பாடுறோம்னா அதுக்கு ஒரு ஆரோகண அவரோகணம் இருக்கு அந்த ஸ்வரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் கல்பனாஸ்வரம் பாடலாம் ஆஹ் அதுல ஒரு குறை இருக்கு அதுக்கு கட்டுப்பாடு அந்த சங்கீதத்துக்குள்ள ஒவ்வொரு ராகங்களுக்கும் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள உங்க திறமையை காட்டணும் அதே மாதிரி சமுதாயத்துக்குள்ள அறநெறிகள் கட்டுப்பாட்டில் அவங்க தனிச்சிறப்புகளை வெளிப்படுத்தணும் முன்னறி தெய்வம் வேற எந்த நாட்டிலும் அப்பாவும் இருக்கவே மாட்டாங்க அவைலபிளா இருந்தது இந்த தேசம் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா மோசம் ஆகல இங்க என்னதான் நம்ம வந்து என்னது முற்போக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த பண்பாட்டை எல்லாம் விடுறதுக்கு நாம யாரும் அவ்வளவு தூரம் யாருமே தயாராது எவ்வளவோ முற்போக்கு சிந்தனை எல்லாம் பேசுறாங்க ஆனாலும் அவங்க எல்லாம் கூட இன்னும் இந்த பண்பாட்டை வந்து அவங்களுக்கு விடுறதுக்கு மனம் அந்த வெளிநாட்டுக்காரங்க மாதிரி நமக்கு அந்த பண்பாட்டை கொண்டு வரதுக்கு நமக்கு மனசு கிடையாது அதுதான் இதனுடைய சிறப்பு என்ன நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ல ஒரு வைரஸ் வந்தது அந்த வைரஸ் எப்படி வந்ததுன்னா சும்மா ஒரு மேட்டர் ஐ லவ் யூதான் இத பார்த்த உடனே நிறைய பேர் வெளிநாட்டுக்கார போனா வைரஸ் மாட்டினார் இது பண்ணிடுச்சு ஆனால் நிறைய இந்தியா இந்திய இந்தியாவை சேர்ந்தவங்களுடைய நிறைய நிறைய பேருடைய கம்ப்யூட்டரில் அது வரலை ஏன்னா நம்மளே அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பண்பாடு காரணம்னு நான் ஒரு கட்டுரையில் படித்தேன் யாரும் அதுக்குள்ளே சுலபமாக நுழையலை இப்போ நிறைய இப்படி நடந்தாலும் கூட அவ்வளோ சுலமாக கொஞ்சம் நுழைய அதனால இந்த பக் இந்தியர்களுடைய கம்ப்யூட்டர் அவ்வளவா அஃபெக்ட் ஆகலை அப்படி சொன்னாங்க அதை படிக்கவும் செஞ்சேன் அது வேற விஷயம் அறியாம இந்த பண்பாடு இருக்கு அம்மா அப்பாவை வணங்குறது ஒற்று போயிட்டுக் கொள்ளுகிறார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களும் கூட தாயையும் தந்தையையும் போற்றி வணங்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் வேதத்துல முக்கியமான வார்த்தையே அதுதான் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ நாத்திகர்களுக்கும் தங்களை அறியாமல் இந்த வேத கொள்கை ஊறியிருக்கிறது என்று சொன்னால் அது உடனே சொல்லுவாங்க இது வேத கொள்கை அல்ல இது தமிழர் பண்பாடு எப்படியோ நல்லது எப்படி இருந்தாலும் சரி சில பேருக்கு அப்படி சொன்னா தான் பிடிக்கும் வரவாயில்லை தப்பு இல்லை நமக்கு தேவை நல்ல பண்புதான் மொழி அல்ல இந்த தமிழ் தான் உலகத்தில் உயர்ந்ததுன்னா எத்தனை மொழி தெரியும்னா தமிழ்தான் தெரியும்னா என்னப்பா உனக்கு தெரிஞ்சதே ஒரு மொழிங்கிற அதை வைத்துக்கொண்டே தமிழ் தான் வைந்ததுன்னு எப்படிப்பா சொல்றேன்னு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீ எப்படி கம்பேர் பண்ண ஒப்பிட்டு பார்த்து ஜாக்கிரதையா சொல்ல அதனால வந்து எப்பவுமே இந்த விஷயத்துல நாம விழிப்புணர்வோடு இருக்கணும் ரொம்ப அதுல வந்து மிதமாக நடக்கணும் இதுல தீவிரவாதம் மிதவாதம் மந்தவாதம் மூணு குரூப் இருக்கு இன்னொன்று இருக்கு உக்ரவாதம் எல்லாம் சம்ஸ்கிருத வேர்டு யாம் வச்சுங்க மந்தவாதம் ஒண்ணு மந்தவாதம் மித்தவாதம் இல்ல இதுதான் அப்படிங்கறது தீவிரவாதம் இதுதான் மத்திய அழிச்சே தீரணும் அப்படின்னா உக்ரவாதம் அப்ப நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு பாத்துங்க மந்தவாதமா மிதவாதமா தீவிரவாதமா உக்ரவாதமா தீவிரவாதிகள் எழுதுறாங்க தீவிரவாதி அதுக்கு போச்சா இருந்து இதுக்கு போச்சா இது ஒரு பெரிய வழக்குள்ள சிக்கிடுவோம் நான் இந்த டாபிக் ஆரம்பிக்கலாமா வேண்டாம யோசிச்சு ஆரம்பிச்சேன் போர் இதோடு நிறுத்திக்கிறேன் தந்தை தாய் பேண் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மா தேவோ பவ அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற போது பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இறந்த பிறகு நாம செய்யற சிராத்தம் கர்மங்கள்லாம் இருக்கே சில பேர் சொல்லுவாங்க அதுல எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் தீஸ் திங்ஸ் அது இங்கிலீஷ்ல சொல்றது நான் இதுல எல்லாம் கிடையாது அப்படின்னா நம்பிக்கை இருந்தால் என்ன கெட்டா போயிடுவேன் என்ன குறைஞ்சு போச்சு அனாவசியமா டிவி பாக்குற தேவையில்லாதெல்லாம் கண்ட கதையெல்லாம் பேசுற அப்பா அம்மாவுக்கு சிராதம் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அது என்ன தப்பா என்ன பாபமாய் என்ன பெரிய இல்லை அது எப்படி அங்கே போய் சேருது அவங்களுக்கு அது எப்படி சேருதோ இல்லையோ நீ பண்ணு உனக்கு நல்லது அதனால தான் அதுக்கு பேரே பேர் ஸ்ராத்தம்னா என்ன தெரியுமா ஸ்ரத்தயா இதம் கர்ம கிரியத்தை இத்தி அப்படி பார்த்தா எல்லா கர்மமும் ஸ்ராத்தம் தான் சாமி பண்ற பூஜையிலேருந்து எல்லாம் சிரார்த்தம் தான் ஸ்ராத்தம் அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் விசேஷமா வச்சாங்க ஸ்ராத்தம்னு பேர் வச்சாங்க நம்பிக்கையோட அதாவது நிச்சயமா அவங்களுக்கு இது போய் சேருங்கிற எண்ணத்தோட செய்யறது சில பேர் கேட்குறாங்க சுவாமி எனக்கு இதெல்லாம் இந்த இந்த இந்த மாதிரி எள் தண்ணி விடுறது தர்ப்புள்ள வச்சு இதெல்லாம் இந்த அயிருக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு அநாத குழந்தைகள் விடுதியில் அவங்க பேருக்கு இதாக கொடுத்துறேன் அப்படின்னா ஆனால் நான் வந்து சஜஸ்ட் பண்றது ரெண்டும் பொண்ணுங்களேன் அதுக்கு இப்படி ரெண்டுக்கும் காசு எங்கே இருக்குன்னா இதுக்கு என்ன தாயிரப் போகிறது என்ன பெருசாகிட போகிறது நம்ம அதாவது அவங்களே திருத்த போகிறோம் ஐயர்களை திருத்துறதுன்னு ஒரு வேலை பண்ண போகிறோம் அதுக்குன்னு ஒரு பெரிய அளவில் செய்யணும் அது பெரிய அளவில் செஞ்சால் தான் இதாகும் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஐயர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து வச்சு நாங்கள்லாம் ஊர் முழுக்க நல்ல விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் ஐயா நீங்களாம் இப்படி பண்ணி எப்படி நல்லது நம்ம கலாச்சாரம் காப்பாற்றப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் தினம் வகுப்புக்கு வாங்க உங்களுக்கு தினம் ஆயிரரூபா தட்சணை வந்துடுவாங்க வந்துடுவாங்க அப்படித்தான்ப கொடுக்க சொல்லி தினம் சமுதாயத்தின் நன்மையை மனதிலே கொண்டு சொல்லப்படுவது நிறைய கேள்வி இருக்குமர் பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே வருணாசிரம தர்ம தர்மர்ம சொல்லப்பட்டது மாணவ பருவம் இல்லற வாழ்க்கை பிறகு துறவு வாழ்க்கைக்கான தயார் நிலை தவம் மேற்கொள்ளுதல் துறவு மேற்கொள்ளுதல் எல்லாமே பெரியவங்க வந்து தனி தனி மனிதனுடைய வாழ்க்கை முறையில இருப்பது அதாவது என்னது ஒரு செல்ஃப்ளினுக்காக சொல்லப்பட்டிருக்கிற ஏதோ கவர்மெண்ட் கெஜெட்லதான் உட்கார்ந்து இருக்கு எல்லாம் கேக்குறவங்க வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று போராடணும் சொல்றாங்களே பேசாம ஜாதியவே ஒழிக்கணும் சொல்லி போராடலாமே என்னத்துக்கு இந்த ஜாதி தேவையே இல்லையே அதுக்கு ஒரு வாதம் வச்சிருக்காங்க எப்படியோ இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா பாலிடிக்ஸ் ஆகிடும்பாங்க சாமியார் நீங்க வந்து கடவுளை பத்தி பேசுங்க அறத்தான் வருவதை என்பதை பற்றி பேசுங்க இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லாத கருத்து பாலிடிக்ஸ்லாம் நுழையணும்னு பண்ணிவிடுவேன் அதெல்லாம் தோணாது சரியா நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் வந்து நம்மளையும் ஏமாற்றிக்கிறது சமுதாயத்தையும் ஏமாற்றுவது அது என்னன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் இந்து மதத்தினுடைய சொல்ல போனா ஒரு ஜெர்மன் காரர் எழுதிருக்கார் நான் எழுதல சொல்லல ஒரு ஜெர்மன் காரர் எழுதி நினைவில் அவர் சொல்றார் அழியாம போனதுக்கு காரணம் இத்தனை பேர் வந்து அழிக்க முடியாததுக்கு காரணமே ஜாதி அமைப்புங்கிறார் என்ன சொல்றது அப்படி ஒரு வேறு இந்த ஜாதி அமைப்புங்கிறது எதனால வந்தது அப்படின்னா இந்த பிறப்பின் அடிப்படையிலா தொழிலின் அடிப்படையிலா குணத்தின் அடிப்படையிலா பெரிய சர்ச்சை நடந்து கொண்டுதான் இருக்கு வந்தது ஒரு அதை பத்தி விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் சொல்றாங்க ஒரு காலத்தில் இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண பொழுது இந்த ஜாதி அமைப்புங்கிறது சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதுல வந்து பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படலை காலப்போக்குல பெரியவங்கெல்லாம் உணர்ந்தாங்க இது பிறப்பின் அடிப்படையில வச்சா சமுதாயத்துக்கு நன்மை ஏற்படும் நினைச்சாங்க அதான் உண்மை பிறப்பின் அடிப்படையில வச்சா சமுதாயத்துக்கு அந்த காலத்துல இன்னொரு பண்ணப்பட்டது இப்படி சமுதாயத்தினுடைய தரம் உயர வேண்டும் என்பதற்காக பிறப்பின் அடிப்படையிலே ஜாத்திகள் தீர்மானிக்கப்பட்டன ஆனால் காலப்போக்கிலே அதுவும் அந்த சிஸ்டமும் அவுட் ஏன்னா ஊக்கம் எல்லா கெடுத்தது அத்தனையும் பிராமணர்கள் தான் சந்தேகமே கிடையாது நல்ல தைரியமாவே சொல்றோம் நான் சொல்லல காஞ்சி சங்கராச்சாரியார் காஞ்சி பரமாச்சாரியாருடைய தெய்வத்தின் குரல்ல படிச்சு பாருங்க எல்லா அக்கிரமும் பண்ணினவங்க பிராமணர்கள் தான் எல்லா அதாவது சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்புல இருந்து விலகி சமுதாயத்தையே கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சது அவங்கதான் அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சித்பான் சாமி ரொம்ப அழகா சொல்லுவார் அந்தணனுடைய அருளையும் மனிதனுடைய பொருளையும் தனது ஆண்மையையும் கலந்து சமுதாயத்துக்கு வழங்குபவன் அரசன் சொல்லுவாங்க கர்மத்தின் அடிப்படையில் குணத்தின் அடிப்படையில் நிறைய காம்பிரமைஸ் எல்லாம் இந்த தர்மத்தை ரொம்ப வற்புறுத்தி பேசினார் சொல்றாங்க இது பெரிய வாதத்துக்குரிய விஷயமா போயிடும் காசியில இது பற்றி நாலு மாசமா விபச்சாரம் பண்ணிருக்காங்க காசி வாராணியில நாலு மாசமா இந்த ஜாதி வர்ணத்தை பத்தி இதனால ஏற்பட்ட நன்மைகள் யாவை தீமைகள் யாவை பெரிய கருத்தரங்கம் நான்கு மாதம் நடந்து அந்த புத்தகம் ஏற்படுகிறதே தவிர தனி மனிதனுக்கு யாதொரு கெடுதலும் இல்லை ஆன்மீக வாழ்க்கைக்கு யாதொரு சிக்கலும் கிடையாது அதாவது சமுதாயத்தினுடைய சோசியல் வெல்பேர் சிஸ்டம் இது அது பை பர்த்ல இருந்தா சில பிரயோஜனம் அந்த ஜாத்திய அபிமானம் உட்கார்ந்து இருக்கு எங்கேயோ ஒரு மூலையில வேதாந்தம் என்னதான் பரபிரம்மம்னு சொன்னாலும் கூட நம்மள அறியாம எங்கேயோ ஒரு ஒருத்தருடைய உள்ளத்துல ஒரு மூலையில அவங்க அவங்க ஜாத்திய அபிமானம் உட்காந்துட்டு தான் இருக்கு அதை நீக்கத்தான் வேணும் அதுக்கு வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது ஒழுங்கா படிச்சாத்தான் புரியும் நம்முடைய சாஸ்திரப்படி எல்லா உயிர்களும் பிராமணம்தான் புல்லிருந்து பிரம்ம தேவம் வரைக்கும் வித்தியாசமே இல்லாம அரசனும் கிடையாது வணிகனும் கிடையாது சூதரனும் கிடையாது வேளாளரும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாமே ஒன்னே ஒன்னு பிரம்ம யாருமே வேற கிடையாது அதுலதான் பிராமண பிராமணன் பிராமண கஷத்ரியன் பிராமண வைசியன் பிராமண சூத்திரன் தான் சொல்லணுமே தவிர அடிப்படையில எல்லோரும் தான் ஏன்னா எல்லோருமே பிரம்மஸ்வரூபம்ங்கிறது சாஸ்திரம் இது சாஸ்திரத்துக்கு முரண்பட்ட கருத்தே கிடையாது இல்ல இடையில சொல்ல வந்த இந்த கேள்வி பதில் அப்படியே இடையில இடையில சொல்லி முடிச்சிருவோம்னு நினைச்சு சொல்றேன் இருந்தாலும் கேள்வி பதில் கொஞ்சம் வைத்துக் கொண்டு சொல்லத்தான் போகுறேன் சுருக்கமாக எனக்கு கால அவகாசம் மிக குறைவு இந்த கேள்விகள் முதலிலேயே வந்திருந்தால் சற்று யோசித்து இருப்பேன் ஆனால் இப்ப கால வந்திருக்கிறது ஒருவேளை உங்களுடைய கேள்விகளுக்கு நான் முழுமையாக விடையடிக்கவில்லை என்றால் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள் நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள் நல்ல பல வகுப்புகள்லாம் கேசிட்டு இருக்கு ஏதாவது கேட்டு பார்க்கும் இந்த தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் விளக்கம் கிடைக்கும் வீண் போக ஒருத்தர் கேட்டிருக்கார் நீங்க கடிதம் எல்லாம் எழுதினா பதில் போடுவீங்களான்னு தாராளமாக போடுவேன் இமெயில் வச்சுருக்கோம் எல்லாமே இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பதில் போடும் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் உடனே பதில் வராது கொஞ்சம் நாளாகும் போட்ட உடனே நாலாவது நாள் வந்து நிற்காது வந்தாலும் வரலாம் ஒரு மாதம் கூட ஆகலாம் பதில் வர்றது அதையும் சொல்லிவிடும் இப்போ பஞ்சமகா யஜம் டாபிக் உள்ள திரும்பவும் போகும் ஆக பித்ருஜம்னு சாம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிற வடமொழியில சொல்லப்படுகிறது தமிழில் வந்து தந்தையும் தாயையும் வணங்கிறது அது இருக்கும் போதும் சரி இறந்த பிறகும் சரி அது நம்முடைய பண்பாடு கடமை இது நம்ம ஒண்ணு குறைஞ்சு போக மாட்டோம் நமக்கு நன்மைதான் விளையும் இல்லாட்டி சனி பிடிக்கும் அம்மா அப்பாவை சரியா கும்பிடாதவங்களுக்கு மகா சனிதான் அவங்க எப்படி இருந்தாலும் சரி அது பக்கத்துல இருந்தாலும் சரி அதுல சாமி நீங்க ரொம்ப ஒரேடியா சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது எங்க அம்மா அப்பாவை பத்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது முதல் யஜ்யம் வேள்வி இரண்டாவது வேள்வி கடவுளை போற்றி வணங்குவது இந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஆதாரமாக உலகத்துக்கு ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் லக்ஷ்மி நாராயணம் பார்வதி பரமேஸ்வரன் சரஸ்வதி பிரம்மான் எல்லாம் சொல்றோம் கடவுள் ஆதி பகவன் உதற்றே உலகு இந்த உலகத்துக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய கடவுளை போற்றி வணங்க வேண்டும் அது மனதால கடவுளை தியானம் பண்ணணும் வாக்கால பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளை ஓதி கடவுளை போற்றி வழிபட வேண்டும் இந்த எண்குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொன்னதுனால இந்த உடலால நல்லா வீழ்ந்து வணங்கணும் வார்த்தையால் கடவுளை புகழ்ந்து போச்சணும் மனதால் ஆழ்ந்து நினைக்கணும் அப்புறம் துன்பங்கிறது வருமா என்ன எப்படி வரும் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஈடுபாடு குறைவு அதனால் அதெல்லாம் முடியலேங்கிறோம் ஈடுபாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் எது நல்லதோ அதில் ஈடுபாட்டை வளர்த்துக்கத்தான் வேணும் மூன்றாவதாக பெரியவங்க சொல்கிறது மனுஷ யஜம் அதை நம நரய யஜம்னு இது வேதத்துல ஒரு மந்திரம் இப்படி சொல்லிருது நான் உங்களுக்கு சொல்லி காட்றேன் பஞ்சவ ஏதே மஹா யஜ்ஞாசததிப்ரதாயন্তে சததி سنتिष्टந்தே தேவ யஜ்ஞஸ்பித்</tr>யோ பூத யஜ்ஞோ மனுஷ்ய யஜ்ஞோ ब्रह्म யஜ்ஞதிதிய தக்னோ ஜுஹோத்யபி சமிதன் ததேவ யஜ்ஞசந்திஷ்டதே யத் பித்</tr>ய ஸ்வதா கரோத்ய பஸ்தத் பித்</tr> யஜ்ஞசந்திஷ்டதே சி வே விளக்கங்கள்லாம் அழகா சொல்லி அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் போதாது சுருக்கமா சொற மனுஷஜம் சொன்ன நம்மால முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்வது துறந்தார்கும் துாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை ஆகியனால இல்வாழ்வான் வந்து என்ன பண்ணணும்னா இவங்களுக்கும் செய்யணும் ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணணும் ஆஸ்பத்திரியில போய் செய்யலாம் உங்களுடைய நிறைய சோசியல் ஆர்கனைசேஷன் இருக்கு சாய்பாபா ஆர்கனைசேஷன் இருக்கு அமிர்தானந்தமயி ஆர்கனைசேஷன் இருக்கு சின்மியா மிஷன் இருக்கு ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு எல்லா ஆர்கனைசேஷனும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க அங்க போய் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய உடலாலையும் பொருளாலையும் எல்லாம் செய்யணும் அதுக்கு பேர் தான் மனுஷம் அடுத்தது அடுத்தது என்னன்னு கேட்டால் சிறு உயிர்களை எல்லாம் காப்பாற்றுறது மரம் செடி கொடிகளை வேதத்துல எல்லாம் மரத்துக்கு எவ்வளவு பெருமை சொல்லியிருக்காங்க தெரியுமா நம்மளோட மரங்களெல்லாம் இப்போ வந்து மரங்களை வெட்டுறமே நிறைய மரங்களை ஒரு ஒரு சமயத்திலையும் வைக்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க பெரியவங்கெல்லாம் ஒரு ஒரு கோயிலும் எடுத்துங்க அதுக்கு ஒரு க்ஷேத்தத்தில் ஒரு ஸ்தல புராணம் மதுரைன்னு எடுத்தா கடம்பவனம் வேணுவனம் திருநெல்வேலி இப்படி ஒரு ஒரு க்ஷேத்திரத்தையும் பார்த்தா பிப்பிலாரண்யம் வட்டாரண்யம் எல்லாமே கேத்திரங்கள் எல்லாம் வந்து அந்தந்த மரங்களை வச்சு தான் சொல்லியிருக்காங்க அந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது மரங்களில் இருக்கிற பச்சை இலையெல்லாம் கிள்ளாமல் இருக்கிறது சன்னியாசம் வாங்கிக்கிற போது நாங்கள் ஒரு விரதம் எடுத்துக்கிறோம் ரொம்ப கஷ்டமான வித தான் நான் இலையை கிள்ள மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்டது எந்த உயிருக்கும் மனதாலும் வாக்காலும் தீங்குழைக்க மாட்டேன் அபயமத்த சர்வபூதேப ஸ்வாகா அப்படின்னு ஜெலம் குடிச்சு விடுறோம் சன்னியாசம் வாங்குறபோது யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டோம்னு சொல்லி அது எல்லோருக்குமே பொருந்தும் கொல்லாம் புலாலை மறுத்தானை கைகோப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படி சொல்லியிருக்காங்க அதில் மற்ற உயிர்கள் எல்லாம் நம்ம வீட்டில் பசுமாடு இருக்கும் இப்போ எல்லார் வீட்லையும் நாய் இருக்கு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அந்த கா அந்த அப்பவே சொல்லிவிட்டாங்க அதாவது கலியுகத்தில் மற்ற யுகங்கள்ல எல்லாம் வீட்டில் பசுமாடுகள் இருக்குமா கலியுகத்தில் எல்லா வீட்லேயும் நாய் இருக்குன்னு சாஸ்திரத்துலேயே சொல்லியிருச்சு நாய் ஏன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் நம்ம சொன்னதை கேட்கும் ஆகையனால சில சமயம் அது கூட தகராறு பண்ணுறதுன்னு சந்தேகம் அப்போ என்னன்னு கேட்டால் அது காலையில் மாத்திரம் நாம் அது சொன்னதை கேட்டு மற்ற நேரமெல்லாம் நம்ம சொன்னது அது கேட்கும் ஏன்னா இந்த அந்த மெரினா பீச்சில எல்லாம் வந்து கார்லேருந்து இறங்குவாங்க இறங்குற ஓடு எல்லாம் வந்து அவங்க இறங்குறதுக்கு முன்னாடி நாய் குறிக்கும் கீழ் அப்புறம் இப்படி போவாங்க அதுக்கு பின்னாடி இவங்க ஓடுவாங்க அது நான் மனசோட நினைச்சு பாக்குறேன் மனசு நம்மளை இழுக்கிற மாதிரி இந்த நாய் இழுக்கிறது பாருங்க வெளிநாட்டுலாம் ஒருத்தரும் ஒருத்தர் பூனைக்கு சொத்து எழுதிட்டா இந்த அது அது அது என்ன நம்ம யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களா மனைவி கேட்க மாட்டேங்கிறா குழந்தைங்க கேட்க மாட்டேங்குது யாரும் நம்ம சொன்னா கேக்கிறது அதுதான் ஒண்ணு உட்காரு வா பேசலாம் அப்படின்னா அது கூட பேசிட்டு வளர்த்தட்லீஸ்ட் வந்து யார்ட்டையும் விட்டுட்டு வர முடியல நல்லது என்ன நல்லாயிரம் சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க ஆசிரமத்துக்கு வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுவாமி உங்க ஊர் பக்கத்துல குச்சனூர் இருக்கு இந்த குச்சனூர் சனீஸ்வரன் கோவில் ரொம்ப பிரசித்தான் அல்ல சனி குச்சனூருக்கு போயிட்டு உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வாஸ்தவம் தான் பார்க்க வேண்டியதுதான் இந்த உயிர்கள் எல்லாம் சிற்றுயிர்களை எல்லாம் காப்பாற்றுறது சிறிய உயிர்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அது நம்ம வாழ்க்கைக்கு உதவி புரிகிறது இதெல்லாம் அந்த சிறிய உயிர்களை எல்லாம் நம்ம இது பண்றோமோ அதனால அந்த காலத்துல வாசல்ல கோலம் போடுறதே பச்சரிசி மாவுல போடுவாங்க ஏன்னா எறும்பெல்லாம் வந்து சாப்பிடட்டும் சில பேர்லாம் வந்து இந்த அரசு புத்துக்கு போய் அரிசி போடுவாங்க அந்த அங்க இருக்கிற எறும்பெல்லாம் சாப்பிடட்டும் அதுக்கு பேரு பூத்த யம் பேர் சிற்றுயிர்களை காப்பறது பாதுகாப்பது இப்ப வந்து எல்லாம் வந்து அனிமல் மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அது இதுதான் மற்ற உயிர் நீங்கள் அதுக்கு உபகாரம் பண்றீங்களோ இல்லையோ அதை இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் சரி அது வந்து நம்மளை வந்து ஒன்றும் உபதிரவம் பண்ணலை நம்ம தான் அதை போய் உபதிரவம் பண்றோம் அதெல்லாம் சிறு உயிர்களை காப்பது இல்லறத்தானுடைய பெரும் முக்கியமான கடமை எல்லாம் மறந்து போய்டும் நினைக்கிறேன் அம்மா அப்பாவை வழிபடுறது கடவுளை போற்றி வழிபடுறது அடுத்தது மூன்றாவதாக மனிதர்களை பிற மனிதர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்வது சிற்றுயிர்களை பேணுவது பாதுகாப்பது ஐந்தாவது என்ன தெரியுமா தினமும் நம்முடைய சாஸ்திரங்களை படிக்கிறது முன்னோர்கள் நமக்கு திருக்குறளை கொடுத்துட்டு போயிட்டார் திருவள்ளுவர் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை மனப்பாடம் பண்ணி பொருள் தெரிஞ்சு அந்த பொருளுடைய ஆழத்தை நன்கு வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும் அது ஒரு யஜ்ஞம் ஆகவே தானும் கற்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் அதுக்கு பெயர் ஞானயம் அதை செய்ய முடியலன்னா இது இது பண்றதும் முக்கியம் நாம படிச்சே ஆகணும் அதுவும் முக்கியம் அது முடியலன்னா யாரெல்லாம் இந்த ஞானத்தை பரப்புறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது பொருள் ரீதியாகவோ வேற எந்த முறையில செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது இப்ப புத்தகம் வெளியிடுறாங்க மடங்கள்ல என்ன அந்த புத்தகத்துக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கறது மற்ற காரியங்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுறது பொருள் பொருளாக பொருள் ரீதியாக பண்ணுறது அதுவும் ஞான யஜ்கந்தான் ஆனால் முக்கியமான ஞான யஜம் நாம் படிக்கிறது குழந்தைங்களுக்கு சொல்லிவிடு ராத்திரி குழந்தைங்க வந்தால் சரி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு திருக்குறள் படிக்கலாம் எல்லோரும் பண்ணுங்களேன் வீட்டில் நல்லா இருக்கும் குழந்தைங்களை ராத்திரி உட்காந்து வச்சு ஒரே ஒரு திருக்குறள் பதினஞ்சே நிமிஷம் சொல்லி கொடுத்துட்டு வாங்க உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் மன அமைதி அப்படியே பொங்கி ததும் அது நல்லா சொல்லிக் கொடுக்கணும் தெய்வீக ஆற்றலோட சொல்லிக் கொடுக்கணும் சும்மா ஏனோ தானோ சாமியார் சொல்லிட்டு போயிட்டாரப்பா அதை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது சந்தோஷமா சொல்லித்தரணும் வாங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் நல்லா படிச்சு நான் ஒரு உரை வச்சிருக்கேன் நிறைய உரைகள் இருக்கு அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ற உரை என்னன்னு ஜி வரதராஜன் ஒரு பெரியவர் அவர் வந்து திருக்குறள் திருவாச்சகம் திருமந்திரம் மூன்றுக்கும் அழகான விளக்கம் எழுதியிருக்கிறார் அந்த ஜி வரதராஜன் பழனியப்பா பிரதர்ஸில் போட்டிருக்காங்க திருக்குறள் உரை விளக்கம் அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த உரை அந்த உரையை படிச்சு அது ரொம்ப உங்களுக்கு எளிமையாக புரியும் அது அழகாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும் பரிமே அழகரெல்லாம் பக்கத்துலேயே போகாதீங்க அது முதல்ல புரியவே புரியாது கடவுடா பாஷை அது கொஞ்சம் கடினம் தமிழ் புரியறது அதில் மற்ற உரைகள் ஜெகவீர பா உரை தமிழ் தேன் ஒழுகும் தமிழ் தேன் ஒழுகும் தமிழ் ஜெகவீர பாண்டியன் அவர்களுடைய உரை அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கடினம் இது நல்லா கிடைக்குது நல்லாவும் இருக்கு நீங்க இதை வச்சு நீங்கள் அதை படித்து குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க அது குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கோ இல்லையா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வீட்டு சூழ்நிலையே மாறிடும் மாறிவிட்டால் சனியாவது ராகுவாவுது கேதுவாகுது வாசப்படியில் நின்று உங்களை கும்பிடுவாங்க யாரு சனி ராகு கேது வீட்டு வாசப்படி நின்று அப்பா தெய்வமே திருக்குறள் படிக்கின்றி <laughs> ஒரு நாள் இந்த மொழி பொய்த்தே போகாது தெய்வ என்னது முப்பால் வேதம் அப்படின்னு திருக்குறளை சொல்லுகிறோம் எல்லாம் படிப்பளை அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வர இந்த முறையாக வரும் அதுக்கப்புறம் உங்கள் அறிவு பறந்து விரியும் உங்கள் குறுகிய மனப்பான்மைகள் அகலும் பறந்த மனம் பண்புமிக்க மனம் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த பஞ்ச மகா சொல்லி அறத்தான் வருவதே இன்பம் என்கிற தலைப்பை நிறைவு செய்ய நான் முற்படுகிறேன் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று தோன்றுகிறது இருப்பினும் காலத்தின் அருமை கருதி இந்த அளவிலே இறைவன் நம் எல்லோரையும் சேர்த்து வைத்தார் ஆழ்ந்து சிந்திப்பதற்கான வாய்ப்பு அமைந்தது மனித பிறவியின் மாண்பை உணருங்கள் மாண்பை வளருங்கள் அதை வெளிப்படுத்துங்கள் வழங்குங்கள் நன்றாக இந்த அறத்தினுடைய தன்மைகளை எல்லாம் அறிந்து மன வலிமை மிக்கவர்களாய் மனத்தை வென்றவர்களாய் மனத்தை நன்கு பயன்படுத்துபவர்களாய் வாழ்வாழ்ந்து நீங்கள் வாழ வேண்டும் இன்னொரு கருத்தையும் சொல்லி முடிக்கிறேன் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற தலைப்பில் சொல்லியிருக்கோம் பாருங்க அதன்படி மெய்ப்பொருள் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதும் கடைசி அறமாகும் அறங்களில் இறுதியான அறம் மெய்பொருள் ஆராய்ச்சி செய்து அவா அறுப்பது ஆகவே நிறைய பேர் வந்து இதை பண்ணி ஆகும் முக்கியம் வேறொரு கருத்து வருகிறது நிறைவு செய்கிறேன் ஆகவே இந்த அறங்களில் கடைசியாக சொல்லப்படுகிற அறம் தத்துவ ஆராய்ச்சி எல்லோமே எல்லாமே அறம்தான் இன்னொரு கருத்தையும் சொல்லி முடிக்கிறேன் முக்கியமாக சொல்ல வேண்டிய குரல் செயற்பாலதோறும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி ஓர்ந்து பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் அரணே செயற்பாலும் தர்மந்தான் கடைபிடிக்க தக்கது அரணேன்னு அழுத்தமாக சொல்றார் வள்ளுவர் அரணே செயற்பாலது பழியே உயர்ப்பாலது அது பழியே இல்லை நம்ம சேர்த்துக்கணும் ஓரும் செயற்பாலதோறும் உயர்ப்பாலதோறும் பழி நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நாம் விட வேண்டியது பழியே ஆகும் செய்ய வேண்டியது அறனே ஆகும் என்று சொல்லி அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல ஆகவே அற வாழ்க்கை வாழ்வோம் ஆனந்தம் பெறுவோம் ஆனந்தத்தை வழங்குவோம் அன்னையாருடைய நூற்றி ஐம்பதாவது நூற்றாண்டு விழாவிலே இந்த தமிழ்நாடு எங்கும் நடக்கக்கூடிய இந்த ரத்த யாத்திரை இந்த சேலம் நகரிலே நமக்கு இந்த கல்லூரியிலே தற்கு ஒரு வாய்ப்பை அன்னையார் நமக்கு அருளியிருக்கிறார் அருளினார் நாம் நன்கு பயன் பெற்றோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது முதல் தர்மத்தின் பயன் கடைசியாக சொல்லப்பட்டது யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டு வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை புகுவது உயர்ந்த உலகத்தை அடைவது புகுவது நமது குறிக்கோள் அதற்கு குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டும் என்று நான் நன்கா நன்றாக பிரார்த்திக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ண ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நல்ல ஊக்கம் உற்சாகம் சுறுசுறுப்பு திருக்குறள் போன்ற அருள் நூல்களில் ஆழ்ந்த ஈடுபாடு அற வாழ்க்கை நற்பண்புகள் இவைகளெல்லாம் அமைந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை புகவே உயர்ந்த உலகத்தை உலகத்தில் புக வேண்டும் என்று நான் எல்லாமல்ல இறைவனையும் குருவையும் நன்கு பிரார்த்தித்து மனமாற உங்களை வாழ்த்தி இந்த அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற இந்த தொடர் சொற்பொழிவை ஞான வேள்வியை நீ உங்களுடைய காதுகளெல்லாம் கோம குண்டங்கள் என்னுடைய சொற்களெல்லாம் அதில் போடப்பட்ட அது உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அறி அறி சுய அறிவு என்கின்ற அக்னியிலே அது சேர்ந்து உங்கள் மயமாக வேண்டும் முக்கியமாக நான் ஒரு கருத்தை சொல்லியே ஆக வேண்டும் எங்கள் குருநாதர் சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் கூறுவார்கள் உணவு உடல்மயமாவது போன்று கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை மயமாகற்றும் எப்படி நாம் அருந்துகின்ற உணவானது நம்முடைய உடல் மயமாகிறதோ அப்படி இந்த கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை மயமாக வேண்டும் என்று பலமுறை பிரார்த்தனை செய்து பலமுறை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் கேள்வி பதிலை சுருக்கமாக நான் நிறைவு செய்துவிட்டு பிறகு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நாம் தொடர்கிறோம் எட்டு மணிக்குள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வேண்டும் என்பது நமது எண்ணம் அதற்கு இறைவன் திருவுருளை பிரார்த்தித்து முயற்சிக்கிறேன் இனி கேள்வி பதில் அதற்கு பிறகு நிறைவு நிறைவுறையாக சில கருத்துக்கள் அதற்கு பிறகு பிரார்த்தனை ஆரத்தி பிரசாத விநியோகம் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் குறுக்க குறுக்க எந்திரிக்க கூடாது தயவு செய்து தூங்கினாலும் தூங்குங்கோ எழுந்திருக்காங்க ஏன்னா இவ்வளவு நேரம் அறத்தான் வருவதே இன்பம்னு பேசி இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுற போது அதுதான் இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதுங்கிறதுல சில பேருக்கு ரொம்ப உறுதியா இருக்காங்க ஆகையினால இருக்கலாம் இத்தனையோ இருக்கலாம் அதுக்குதான் இந்த சபையில் வரும்போதே பின்னால் உட்காரணம்னு சொல்லுகிறோம் நிறைய அதில் சிக்கல்லாம் இருக்கு அதனால் நீங்கள் எல்லோரும் பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கேள்வி பதில் சுருக்கமாக சொல்கிறேன் சில கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு குழந்தை பிறக்கிற போதே பூரணத்தோடு பிறக்கிறதான்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் பூரணம் தான் பிறந்த பிறமும் அறியாமையினால பூரணம்னு தெரிஞ்சுக்கலை அதை அப்பூர்ணம்னு தெரிஞ்சிக்கணும் அதுதான் நோக்கம் அஷ்டமி அன்னைக்கு காரியம் செய்யக்கூடாதுங்கிறாங்களே அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அஷ்டமி அன்னைக்கு கல்யாணம் செய்கிறது உத்தமம்னு சில சாஸ்திரங்களை சொல்லியிருக்கேன் நான் பறிச்சுருக்கேன் ஆகையினால சிலதுக்கு சிலது ஒத்து வராது அதனால் அது ஜோதிஷ சாஸ்திர விஷயம் அதனால் அதில் விவகாரத்தில் அதை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றலாம் ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செய்கிற பொழுது அதை நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் கூடி மட்டும் பெரியவங்க ஒரு வழக்கம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை பின்பற்றும் அஷ்டமி நவமி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் விட்டுவிடுங்க தப்பு இல்லை ஆயினால வந்து அஷ்டமி சிலதுக்குலாம் எடுத்திருக்கு சிலதுக்கெல்லாம் எடுக்கலை இப்போ ஒரேடி அஷ்டமி தப்புன்னு ஆரம்பிச்சுட்டாங்க எல்லோரும் அப்படி கிடையாது இது யமகண்டம்னு ஒரு காலத்தில் கிடையவே கிடையாது இது நடுவில் வந்தது எனக்கு தெரிஞ்சு வந்தது அது யமகண்டத்துக்கே யமகண்டம் ஆயினால அப்படிலாம் வந்து புதுசு புதுசாக என்னெல்லாமோ வருது நிறைய பேர் என்னெல்லாமோ புதுசா சொல்கிறாங்க எங்களுக்கே புரியல இதெல்லாம் சொல்லதெல்லாம் அதாவது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அது நிறைய இருக்குது நான் சுருக்கமாக சொல்கிறேன் நமக்கு மற்றவங்க கெடுதல் பண்ணால் அவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணணும்னு தோணுதே அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்குறாரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க பகைவனுக்கு அருள்வாய் நன்றி நல்லா படியுங்க ஆனால் முடியவே இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த நல்லது இன்னொருத்தருக்கு நல்லது செய்யறதுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறார் நான் அவருக்கு சொல்ற ஒரே பதில் உங்கள் முயற்சியை விடவே விடாதீர்கள் சாகும் வரையிலும் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இந்த வர்ண தர்மத்தை பத்தி ஒருவர் கேட்டிருக்கார் பதில் சொல்லிவிட்டேன் இந்த எஸ் சிவக்கொழுந்து வெள்ளாடப்பட்டிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதெல்லாம் நன்றாகவே இருக்கிறது அந்த கேள்வியில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது நான் அவருடைய இந்த விஷயங்களை வரவேற்கிறேன் அவர் சரியாக முகவரி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய முகவரி அங்கே சரியாக கொடுத்தா நான் அவருக்கு தெளிவான பதில்களை எல்லாம் எழுதுவேன் அது வந்து நான் மற்றதெல்லாம் நான் சொற்பொழி சொன்ன விஷயங்கள் இந்த அளவில் நான் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்